வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மத்திய அரசின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நிர்மலா சீதாராமன் என்பவர் ஆவார் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மத்திய அரசின் புதிய ரயில்வே துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பியூஷ் கோயல் என்பவர் ஆவார் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் மத்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சுரேஷ் பிரபு என்பவர் ஆவார் நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தென்கிழக்கு ஆசிய பிராந்திய கூட்டமைப்பின் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் World Health Organization இதின் நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மில்கா சிங் என்பவர் ஆவார் ஐந்து கொசுவை ஒளிக்க ஆயுள் உருண்டை வீசும் திட்டமானது முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகில் முதலில் மருத்துவ சாதனையாக ஒரு மனிதன் அடிபட்டு பலத்த காயங்களுடன் சேதமடைந்த உறுப்புகளை மீண்டும் செயல்படுத்த அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் எது மூன்று இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமுடைய ஒரு பூச்சியினமானது மனிதனின் உள்ளங்கையை விட மிக பெரிய நீர்வாழ் பூச்சி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நான்கு ஊழலை அறவே ஒழிக்க கண்காணிப்பை பலப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ள மாநிலம் எது ஐந்து இராணுவத்தில் உயிரிழந்த இராணுவ வீரரின் குடும்பத்திற்கு நூறு சதவிகிதம் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என பரிந்துரைத்த குழு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி